அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் தொழுதுவிட்டால் அவர் தன் வலதுபுறமாக ஒரு கணித்து படுக்கட்டும் என்று நபி சல்லும் அணிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபோதாவோ ஒன்று இரண்டு ஆறு ஒன்று திருமிதி நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்